أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الشيطان يعدكم الفقر ويحمركم بالفحشاء والله يعدكم مغفرة منه وفضلا والله واسع عليم صدق الله الله الله الله الله الله الله الله العظيم عن بن مالك رضي الله عنه عن النبي صلى صلى صلى صلى عليه عليه عليه وسلم وسلم وسلم قال قال رسول رسول الفقر اي يكون كفرا وكان الحسد يسبق القدر رواه كما முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கேன் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜிம்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடி ஆர்களே அல்லாஹுக்கு சுபகான ஹோத்தா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தப்புவா வை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்த புல்லாகும் தும் கணித்துக்குரிய வலமாக்களே கணவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹூ ஜல்ல ஜலாலு அம்மனாலு இந்த முழு உலகத்தையும் இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் எல்லா படைப்புகளையும் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக சத்தியமாக முழு உலகத்தை எல்லா படைப்புகளை குறிப்பாக மனிதர்களையும் அல்லாஹு படைத்திருந்தாலும் கணியமிக்க அல்லாஹவி அருமையானவர்களே மனிதர்களுக்கு மத்தியில பல விடயங்கள்ல அல்லாஹிருஷ்ணால பல ஏற்ற தாழ்வுகளை அவனுடைய வாழ்க்கையில் உள்ளடக்கி வச்சிருக்கிறான் கனியமிக்க அல்லாஹவி நல்லடி யார்களே அது கல்வியுடைய விடயத்திலேயாக இருந்தாலும் பணத்துடைய விடயத்திலேயாக இருந்தாலும் பட்டங்களுடைய விடயம் பதவியுடைய விடயம் ஆட்சியுடைய விடயம் அதிகாரத்துடைய விடயம் அறிவாற்றலுடைய விடயம் இப்படி மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விடயங்களாக இருந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையில பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய அது எந்த விடயமாக இருந்தாலும் அதிகமான விடயங்களை மனிதர்களுக்கு மத்தியில பல ஏற்ற தாழ்வுகள் சமூகத்தில இருக்குது அல்லாஹ் மனிதர்களுக்கு தெரியுமா கண்ணியமிக்க நல்லடி துணியால வாழக்கூடிய மனிதன் அவன் என்ன நிலைமையில வாழ்ந்தாலும் உதாரணமாக ஒரு மனிதன் பெரிய செல்வந்தனாக ஈர்க்கிறான் பணக்காரனாக ஈர்க்கிறான் இந்த பணக்கார மனிதன் செல்வந்த மனிதன் அவன் விரும்பி பணக்காரனாக வாழல்ல என் வாப்ப பணக்காரன் அப்ப பணக்காரன் நான் பரம்பரை பரம்பரை சொத்து வைக்கக்கூடிய மனிதன் என் வாழ்க்கையில் பணத்துக்கு பஞ்சம் இவன் விரும்பி பணக்காரனாக இவன் துணியால வாழல்ல ஒரு மனிதன் பரம்பரை பரம்பரைய ஏழையாக ஈர்க்கிறான் அவன் கரீபாக அவனுக்கு ஏழ்மை அவனுக்கு ஏழ்மை எந்த காலமும் இருக்குது அவன் விரும்பி ஏழையாக வாழல்ல கண்ணியமிாகவி நல்லார்களே ஒவ்வொரு விடயங்களை மனிதர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் படைத்த மனிதர்கள் எந்த நிலமேல மனிதன் வாழ்ந்தாலும் அவன் விரும்பி அந்த நிலமைய தேர்ந்தெடுக்கல்ல அல்லாதான் இந்த மனிதன இந்த நிலைமையில நீ வாழும் என்பதாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் உலகத்துடைய நிலைமை ஒரு சமநிலையில போகணும் கொஞ்சம் யோசிங்க துனியால எல்லாம் பணக்காரன் அவ இந்த இடத்துல எல்லாம் முதலாளியாக இருந்தா வேலை செய்யறதுக்கு தொழிலாளிகள் ஈக்க மாட்டான் எல்லாம தொழிலாளியாக இருக்கிறாங்க முதலாளிகள் நிர்வகிக்க யாரும் எல்லாமே பெரிய பெரிய மட்டத்தில் கண்ணியமிக்கார்களே கூலி வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கிடையாதுக்கு ஆட்கள் கிடையாது ஒவ்வொரு மனிதர்களும் தான் விரும்பி அந்த நிலைமை அடையல்ல கொரான் அல்ல செல்றான் நாங்க தான் மனிதர்களுடைய வாழ்க்கைய பங்கு வச்சிக்கிறோம் நாங்க நினைச்சதால தான் அவங்க அந்த நிலைமையில ஈக்கிறாங்க அவங்க நினைச்சதால என்பத நானும் நீங்களும் தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள் என்ன அல்லாஹுவி நல்லது யார்களே அருமையானவர்களே எனவே அந்த வகையில மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹு பல இன்றியமையாத நிலைமைகளை வாழ்க்கையில வச்சிருக்கிறான் பல நிலைமைகள் எப்படி மனிதனுடைய வாழ்க்கையில ஹயாச்சு மௌ சீக்கிதோ கஷ்ட துன்பங்கள் இருக்குதோ சந்தோஷங்கள் இருக்குதோ இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில பல இன்றியமையாத நிலைமைகள் இருக்கிறத போல வைத்திருக்க கூடிய மிக முக்கியமான ஒரு நிலைமை இந்த காலத்துல மட்டுமல்ல காலம் காலமாக சமூகம் அது எந்த சமூகமாக இருந்தாலும் காலம் காலமாக மனிதர்கள் முகம் கொடுக்க கூடிய முகம் கொடுத்து வறுமை என்று சொல்லக்கூடிய நிலைமை கண்ணியமிக்கு அல்லாகவைடிய அருமையானகளே இஸ்லாத்துடைய அது ஒரு வரமா இல்லாட்டி சாப்பமா வறுமே என்று சொல்றது அது நல்லதா அல்லது கெட்டதா குறிப்பாக முஸ்லீம் சமூகத்துக்கு கண்ணியமிக்க அல்லாகவி நல்லடி ஆறுகளே விளங்கிக்கோங்க முதலாவது நாங்க இதுக்கு விளக்கத்தை பார்ப்போம் வறுமை என்று சொல்றது முதலாவது கட்டம் யாரெல்லாம் விரும்புறாங்களோ யாரெல்லாம் வாழ்றத விரும்புறாங்களோ அவர்களுக்கு வரும வரம் அவங்களுக்கு வறும ஒரு சாப்பம் இல்லை அவங்களுக்கு வரும ஒரு வரம் சில மக்கள் ஈக்கிறாங்க இந்த காலத்துல ஈக்கிறாங்களோ இல்லையோல்லாம் அந்த காலத்தில் எங்களுக்கு பார்க்கலும் முஸ்லிம் வரலாறு இஸ்லாமிய வரலாறுகளை எடுத்து பாருங்க முஸ்லிம்களுடைய வரலாறுகள்ல எவ்வளவு தேடினா கேட்கக்கூடிய உலமாக்கள் சொல்ல வறுமையில ஈக்கிறத ஏன் விரும்புகிறோம் தெரியுமா நாங்க வறுமையில ஈக்கிறோம் கஷ்டத்தில் ஈர்க்கிறோம் இந்த கஷ்டத்தை கொண்டு சபரி செஞ்சு அல்லாவை அடைவோம் இப்படியாப்பட்ட மனிதர்கள் வறுமையை விரும்பினாங்க வறுமையை கேட்டாங்க எல்லாத்தில உதாரணத்தையும் ஒரு ஓரத்தில் வைப்போம் எங்களுடைய தலைவர் உலகத்தில் எந்த தலைவரும் இருந்து சவாலோட பேசுறோம் துனியால எவ்வளவு பெரிய தலைவனும் இந்த துபாவில ஓட மாட்டாங்க இந்த துபாவ வாழ்க்கையில கேட்க மாட்டாங்க எங்களுடைய தலைவர் இப்படியான வாழ்க்கையிலே துவா எப்படி தெரியுமா அல்லாஹு துனியால வாழ்கிற வாழ்க்கையில வாழவே وامتنوا مسكينا نا மௌதா போபோல மிஸ்கினா நான் மௌதா ஹோனும் وحشرنا زمره مساكين في يوم القيامه kıyamatude naal eney elpaattu miskingalod eney elpaattu idu yaarude duwa mululagathude thalaivar muhammadur rasulullah sallallahu alaihi wasallam avade duwa da kaalathile inda thalaivaragal kandha dhairiyamikidu பெரிய பெரிய ஆட்சிகள் லகிக்கிறாங்க பெரிய பெரிய அதிகாரத்தில் இப்படி ஒரு துவா செய்வாங்களா வாழணும் எத்தனை பேருக்கு கண்ணியமிக்கவர்களே இந்த தைரியம் இந்த துணாவது தைரியம் வாழ்க்கையில் கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடி யாரே எனவே வறுமை என்றது அது ஒரு வரம் நான் ஏல்மையாக வாழணும் நான் ஏல்மையாக இருக்கணும் இது ஒரு வரம் கண்ணியமிக்கு அல்லாகுவி நல்லடி ஆறுகளே ஆனா கேட்காத மனிதர்கள் மரும கோட்டுக்குடியாக வாய்பசதியும்லத்திலும்பு நல்ல பெரிய நாள் வந்தாலும் உடுக்கறதுக்கு ஏழா சரியான கஷ்டம் ஒரு ஹயாத்து மோசிலே அவங்கள விஷயத்துல பங்கெடுக்க யாரும் இல்ல இப்படியான கட்டத்துல வாழ்றாங்களே இவங்களுக்கு வறுமை என்று சொல்றது அது ஒரு வரம் குரான் பார்க்கலும் ஹதீஸ்ல பார்க்கும் கிடையாது எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது நாங்க யோசிக்கலும் எங்களுக்கு பணக்காரர் அவர் சொருக்கம் போவாங்க நாங்க ரெண்டையும் குழப்பிக் கொள்றோம் வறுமை வித்தியாசம் இருக்கு நிலைமை அடைஞ்சாலும் எளிமையான வாழ்க்கையான படிச்சு கொள்ளணும் வறுமையில யாரும் விரும்புற அல்லாஹ் குரான் அலி வசல்லுடைய விஷயத்துல அல்லா செல்றான் நீங்களுடைய பட்டியலுக்கு செல்வந்தனா கொரான் செல்லுது கண்ணியனி கல்லாகவி நல்லே எனவே வறுமைய என்ன இஸ்லாமத்தில எந்த ஒரு கட்டத்திலையும் விரும்பல்ல வறுமையை கேட்குமாறு இஸ்லாம் சொல்லல்ல எளிமைய வாழ்க்கையில கேளுங்க எ வாழ பழகிக்கோங்க எளிமையான வாழ்க்கையை அமைச்சிக்கோங்க இதுதான் இஸ்லாமிய கண்ணியமி கல்லாகுவி நல்ல அருமையானவர்களை இந்த வகையில வருமே என்று சொல்லக்கூடியது அது சமூகத்தில இருந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சமூகத்தில இருந்து இல்லாமலாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏனென்றா இஸ்லாமியங்களுக்கு வழிகாட்டுது ஒரு மனிதன் வாழ்க்கையில கவனிக்கிறது பெரிய பெரிய நன்மையான காரியம் ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜில முன்ன பின் ஆவிட்டான் அடுத்த கட்டம் என்ன செல்லுது மிஸின்களுடைய விஷயத்துல பத்து பேருக்கு சாப்பாடு கொடு சத்தியத்த மனிதன் முடிச்சுட்டான் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு நோன்புடைய விஷயத்துல ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு கண்ணி அருமையான பேசுது தெரியுமா இஸ்லாம் வரும போட்டுக்கு கீழே வாழ்றதை விரும்புறதில்லை இஸ்லாம் வறிய மக்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்துமாறு பல முறைகள் ஏன் வைக்கப்பட்டீர்கள் ஏன் தாக்கள் கொடுக்க சொல்லப்பட்டது ஏன் தான தர்மங்கள் வாழ்க்கை விரும்புறது காரணமாக அமைஞ்சிடும் நபிசல்ல வளைவ செல்லமோ தெளிவாக விளங்கப்பாடு சீக்கிர அது பெரிய பெரிய விளைவுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும் எவ்வளவு பேருடைய வாழ்க்கை பாதிச்சது வறுமையால ல்லாக ஒரு நிலைமை தான் ஒரு மனிதர்களுக்கு ஒரு கம்யூனிட்டிக்கோ ஒரு தனி மனிதனுக்கோ அல்லாவால குடுக்கப்படக்கூடிய வறுமை அல்லாத பொறத்திலிருந்து ஏற்படக்கூடிய வறுமை குரான் இதும்ிபி அல்லா பசிய கொண்டு செல்வத்தை சோதனை வருவதா அல்லாவுடைய புறத்திலேந்து இப்படி சோதனை வந்தா ஏழுமான முட்டும் இந்த முயற்சி செய்யணும் பொறுமை செய்யணும் குரான் அதைதான் செல்லுது பொறுமையாளர்களுக்கு நன்மாராய் அல்ல குரான் சொல்றான் இந்த வறுமையை கொடுக்கறதுக்கு காரணம் அல்லாஹு சமநலப்படுத்துறான் உலகத்துடைய நிலைமை அப்படியே சமமாக்குறான் உலகத்துடைய நிலைமை வறுமை கண்ணியமிக்கவர்களே மனிதர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் அத்துமீறல்கள் செய்யக்கூடிய வீண் இதால வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வறுமை கண்ணியமி கல்லாகவின் நல்லடி ஒரு மனிதன் வாகள்னம் சேமிச்சு வைக்கிறது இதெல்லாம் ஏதோ ஒரு மனிதனுடைய பட்டினிக்கு காரணமாக அமையும் அதுதான் அலிரதிய சொல்லுவாங்க இல்ல அபிமா முக்கிய அபி ஹனி சொல்லுமா ஒரு பணக்காரன் தடுக்காம அவன் பசீலிக்கிறது இல்லை ஏதோ ஒரு வழியில் ஒரு பணக்காரன் இந்த ஏழையுடைய தடுப்பான் அது வீண் விரயத்தில் அதிகமா இந்த காலத்தில் எங்களுக்கு பார்க்கலும் அதிகமான மனிதர்களுடைய அத்துமீறல் அதிகமான மனிதர்களுடைய வீண் விரயம் பல பேருடைய பட்டினி சாவுக்கு காரணமா இருக்குது இந்த காலத்துல கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள செய்யக்கூடிய ஜவாபு அதனால இரண்டாவது வர்ம வாரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா கண்ணியமை கல்லாக நல்லது யார்களே எங்களால் நடக்கக்கூடிய வீண் விரயங்கள் நாங்க செய்யக்கூடிய அத்துமீறல்கள் நாங்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் இதாலதான் வாழ்க்கையில இரண்டாவது கட்டம் வரும வரும் கல்லாகுவி நல்லது அடிப்படையில உலமாக்கள் வறுமையில நீக்கிறாங்க கொஞ்சம் யோசிங்க துணியால எட்டு கோடி பேர் மக்கள் வாழ்றாங்க முழு உலகத்துல எட்டு கோடி பேர் இருந்தா நாளாக பிரிச்சா இருநூறு கோடி பேர் வறுமையில தான் நீக்கிறான் காரணம் என்ன முதலாவது காரணம் காரணம் பல மனிதர்களுடைய அத்துமீறல்கள் வாழ்க்கையில் பல மனிதர்களுடைய கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லே அதுதான் இஸ்லாம் வறுமைக்கு ஆதரவான மார்க்கம் கிடையாது வறுமைக்கு ஆதரவாக குரான் ஹதீஸ்லையோ எந்த விஷயமும் வழிகாட்டப்படல்ல எமையை பாராட்டதே தவிர வறுமைய ஒரு காலமும் இல்ல கணிமிக் நல்ல ஆரம்பத்தில் எவ்வளவு சுருக்கேலுமோ எங்கட செலவுகளை எவ்வளவு சிக்கனப்படுத்தலுமோ அந்த அளவுக்கு சிக்கனப்படுத்துறோமா பெரியோர் ஏழைகளுடைய கூட்டம் பசியில் அந்த ஏழைகளுடைய கூட்டம் பசியில் அருமையானவர்களே அதுதான் வாழ்க்கையிலே அவனை குப்ரீயத்தின் பக்கம் கொண்டு போனாலும் ஆச்சரியம் இல்லை வாழ்க்கையில கஷ்டம் வாரது வாழ்க்கையில பஞ்சம் மாறது தின்றதுக்கு குடிக்கிறதுக்கு வழி இல்லாம போறது இது கொண்டு நீக்க எந்த வீட்டில வறுமை ஈக்கிதோ அல்லாட நம்பிக்கை நாளுக்கு நாள் குறையும் வறுமையை வச்சுக்கொண்டு அஞ்சு நேரம் தொழுவுறதுக்கு மனசு வருமா வராது வறுமை நிலைமை என்ன இதான் யோசிப்பானேன் ஊட்டிட வறும கண்ணியமிக்கவர்கள் இவன் வறுமை ஈக்கிற இடத்துல இக்லாசோடு அமல் செய்யலா வறுமை ஈக்க கூடிய இடத்துல அது ஈமானுக்கு பெரியோர் ஆபத்தாக மாறும் கண்ணியமி நல்லே அருமையானவர்களே வறும வாழ்க்கையில வந்து சுருக்கமாக சொல்லோடுமா பெருசாக விளங்கும் எங்களுக்கு தின்றதுக்கு வழி இல்ல நாங்க கொண்டு போய் மாலையை ஈடு வச்சோம் ரொம்ப சிம்பிளாக சொல்றார் இந்த ஹராம் பெரிய ஒரு ஹராம் ரொம்ப சிம்பிளா ஏன் விளங்கு தெரியுமா வாழ்க்கையில வருமா வாழ்க்கையில கஷ்டம் நபிசல்லு அலைவசும் நிராகரிப்பின் பக்கம் கொண்டு போகும் பத்திரிகைகள் வந்த விஷயம் ரெண்டு பேர் இஸ்லாத்த விட்டு போனா ரெண்டு பேர் மதம் மாறினதாக பேப்பர்ல வந்தீங்க இது இன்றைக்கு நேற்று வந்த செய்தி காரணம் என்ன கண்ணியமிக்க கொஞ்சம் விசாரிங்க ஏன் தெரியுமா வருட்டுக்கு கீழ அந்த மதத்தால உதவி இந்த மதத்தால உதவி உதவி செய்யறாங்க பணத்தை குடும்பத்தை அரவணைக்கிறாங்க வாழ்க்கையில கண்முன்னால வறுமே இப்ப அதனால குப்பரின் பக்கம் லேசா போவான் அதனால கண்ணியமிக்க அருமையானவர்களே கொஞ்சம் விசாரிங்க எ ஏரியா எவ்வளவு பேரை ஒதுக்குறோமே இவன்டா பெரிய ஒரு கல்லன் இவன்டா பெரிய ஒரு குடுக்காரன் பேசுங்க எத்தனையோ குற்றவாளிகள் குற்றம் செய்ததற்கு காரணம் என்ன பல பேரை கள்ளன் ஆக்கினது ஊட்டுல கஷ்டம் பல பேர் பல பெண்கள் விபச்சாரத்துக்கு போனது ஊட்டுடைய வரும இதெல்லாம் மறுக்கேலாத உங்க இதெல்லாம் அதுவும் கொழும்புல விசேஷமா சொல்ல தேவல்ல எவ்வளவு பெண்கள் விபச்சாரத்துக்கு போறாங்களுக்கு தீண்ண கொடுக்கணும் பிள்ளைகள செலவு பார்க்கொத்தரும் இல்ல எவ்வளவு பேர் கல்ல நான் மாறினது அருமையால கஷ்டத்தால கண்ணியமி கல்லாக விநல்லடி யாரே அருமையானவர்களே விரோதிகள் சமூகத்துக்கு எதிராக நாட்டுக்கு எதிர அரசாங்கத்துக்கு எதிராக குடும்பத்துக்கு மகல்லாவுக்கு சமூகத்துக்கு எதிராக சமூக விரோதியா மாறினது வறுமையால கஷ்டத்தாலதான் கணியமி கல்லாகவி நல்லடி யார்களே அதெல்லாம் ஒரு சைட்ல வைங்க பல்வேறு குடும்பங்கள் கூட்டம் கூட்டமா தற்கொலை செய்ய காரணம் தனி மனுஷண்ட வாழ்க்கையில பிரச்சனை ஒத்த தூக்குல தோங்குறான் ஒன்சத்தை குடிக்கிறான் தனி மனுஷன் கேள்வி பட்டிக்கிறீங்களா ஒரு குடும்பமே தூக்குது குடும்பத்தில் அந்த தலைவர் இல்ல இந்த குடும்பத்தை பராமரிக்க யாரும் இல்லையா முழு குடும்பத்தில் இருக்கிற பத்து பேரும் தூக்கல தோங்குவான் முழு குடும்பமும் விஷம் குடிக்குது முழு குடும்பமும்டல பாயும கண்ணியமிக்கலே கண்ணியத்துக்கு அல்லாஹல்ல யார்களே எங்களுக்கு தெரியும் ஜாகிலியத்துடைய காலத்துல நாங்கள் அதிகமா கேள்விப்பட்டோம் ஜாகிலியத்துடைய காலத்துல பெண் குழந்தைகள் எல்லாம் புதைக்கப்பட்டாங்க என்று சொல்றாங்களே புதைக்கப்பட்டது பெண் குழந்தைகள் மட்டும் அல்ல பல ஆண் குழந்தைகளும் தான் இந்த சம்பவங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் நாங்க யோசிக்கிறோம் ஜாகிலியத்துல பெண் குழந்தைகளை தான் பெண் குழந்தைகள் மட்டுமல்ல ஆண் குழந்தைகளும் எடுத்து பாருங்க ரெண்டு ஆயத் உலமாக்கல் ஈக்கக்கூடிய சூழல் கேட்டு படி ரெண்டு ஆயத்தல்ல பொரான்ல செல்றான் வலா சப்பூ அவுலாதக்கும் சொல்றான் வலாசப்படும் ஹஷ்யத்தை இம்லாக் என்று சொல்றான் இது என்ன மின் இம்லாக் ஹஷியத்தை இம்லாக் கேட்டு கணியமிக்க செய்யர் கசீர்ல ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க அந்த காலத்துல முதலாவது அந்த காலத்துல பெண் குழந்தைகளை ஆர் பெண் குழந்தைகளை புதச்சாங்களே பெண்ழந்தைகளை சொல்றாங்க எதுக்கு தெரியுமா மான மரியாதைக்கு பயந்து அல்ல மான மரியாதைக்கு பயந்து அல்ல புதைக்கப்பட்டது வறுமைக்கு பயந்து புதைக்கப்பட்டாங்க அதுதான் குரோல சொல்றான் மின் இம்லாக்குமா மின் இம்லாக்கர் சொல்லு மின் இம்லாக்கத்தை என்ன தெரியுமா எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறது அப்படி நாலு பேருடைய சாப்பாடு இவனுக்கு கொடுத்தா எங்களுக்கு இல்லாம போய் சொல்லி தந்தாங்கில சொகக்கு பின்னால அதிகம் எங்கடாத ஓதுங்க அல்லாஹு அதே போல பகிர் ஏழ்மையில பூர்த்தியாக அளவுக்கு வாழ்க்கையில் எங்களுக்கு சொத்து செல்வம் தேவை அந்த அளவுக்காவது ஈமானுக்கு பெரியோர் ஆபத்து எனவே மேல நாங்க ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று அல்லாவால வரும் வரும ரெண்டாவது இந்த காலத்துல அதிகமானவங்க செய்யக்கூடிய அத்துமீறல் அநியாயங்கள் வீண் விரயங்களால வார வரும் இதை தாண்டி இஸ்லாம் மூணாவது ஒரு காரணத்தை சொல்லுது இந்த மூணாவது காரணத்தை ரொம்ப சுருக்கமாக ரத்தின சுருக்கமா விளங்கப்படுத்துறேன் நேரம் இடம் கொடுக்கிறத போல ரொம்ப சுருக்கமாக மிக முக்கியமான காரணம் எங்கட குடும்பத்துல எங்கட வாழ்வியல்ல எங்கட தொழில்ல வறுமை முசீபத்து இந்த விடயங்கள் ஏற்படுறதுக்கு காரணங்கள் என்ன இஸ்லாம் செல்லுது கிட்டத்தட்ட பல அதிசுகள்ல நாற்பது நாற்பத்தி காரணங்கள் சொல்லப்பட்டு தொகுக்கப்பட்டு ஒரே தடமான ஒரு பத்து பதினஞ்சு காரணங்கள் இந்த காரணங்களை விட்டு நாங்க சரியான முறையில் பேணுதலா ஈண்டா போதும் வாழ்க்கை முசிபத் இல்லாத வாழ்க்கையா மாறும் வறுமை இல்லாத வாழ்க்கையா மாறும் நாங்க எல்லாரும் போக்கஸ் பண்றது வாழ்க்கையில் பாவம் செஞ்சா மட்டும்தான் மருமை வருவது பாவத்துல மட்டுமல்ல வருது பாவம் செஞ்சா வருத்திலே முதலாவது நபி சொல்ல ஒரு பாவம் அளவு எடைகள்ல மோசடி செய்வது வயலுள்ள மோசடி செய் சில்லற கடை செய்யல சில்லற கடைக்கு மட்டுமல்ல இந்த ஆயிரம் அளவுடையான் பதினஞ்சு நாள் வேலை செய்ய வேண்டியவர் ஒரு கம்பெனியில பதினாலு நாள் லீவ் 14 நாள்ல ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு போறாரு பதினஞ்சு நாளைக்கு சைன் பண்றாரு இதுவும் அளவுல மோசடிதான் வரு வாரத்துக்கு முதல் காரணம் எங்கட ட்யூட்டி கடமைகள் அமானிதங்களை பாவம் அமானித மோசடி எங்களுக்கு ஒரு பொறுப்பு தரப்பட்டிருக்கிறா இந்த விஷயத்தை செய்யுங்க அந்த விஷயத்த செய்யாம இருக்கிறதால தான் வரும வாரது முதல் காரணம் ரெண்டாவது நபி சொல்லு அலி வசல்ல சொன்னாங்க எந்த கம்யூனிட்டி எந்த சமுதாயம் பதுக்குவாங்களோ ஒரு வருஷமா சரிவாரல்ல ஒரு வருஷம் பூர்த்தியா ஒரு வருஷத்துல உங்களுடைய அளவை பார்த்து சரியா கொடுக்கப்படணும் நோம்புல மட்டுமல்ல சரியா ஒரு வருஷம் பூர்த்தியாட்டி சமூகத்துக்கே பெரிய ஒரு பாதிப்பு வரும் வறுமையால இது ரெண்டாவது காரணம் மூணாவது நபி சொல்லுதாக சொன்னாங்க இருக்கக்கூடிய ஞாபத்துக்களுக்கு வாழ்க்கையில நன்றி செலுத்தணும் கிடைச்சி எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு நன்றி செலுத்தணும் நாங்க எல்லாம் பாக்குறது பைக்ல போறோமா நாங்க பாக்குறது ஆட்டால போறவன ஆட்டால போறவங்க கார்ல போறவனை கார்ல போறவன் பாக்குறது மொண்டிரோல போறவன அவன் பாக்குறது பெரிய பெரிய வாகனத்தில் வைக்கிறவன இஸ்லாம் செல்லுது துனியாட ரீதியா உங்களுக்கு கீழே வைக்கிறவனை மட்டும் பாருங்க நீங்க பைக்ல போறீங்களா பைஸ்கல்ல போறவனை பாருங்க நீங்க பைஸ்கல்ல போறீங்களா நடந்து போறவனை பாருங்க நீங்க நடந்துதான் போறீங்களா ஹால் இல்லாதவன பாதம் அவளுக்கு நடக்க கூட இல்லாம எங்களுக்கு தந்த நியமத்துக்கு நன்றி வாழ்க்கையில என்னதான் நந்திக்கிறான் இப்படி செல்றதே ஒன்னாவது கூப்பிடுதான் இப்படி செல்றதே உள்ளத்துல ஈமானில் தான் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிக்கு அலமது இல்ல மழை ஆனா ஒதுவா ஒழு அந்த ஊட்டுல வந்து ஒரு ஓட்டம் தூங்குறோமே நன்றி இல்ல வாழ்க்கையில நண்டிய காட்டுறதுக்கு தொழுகையுமே இல்லை அஞ்சு நேரம் ஒரு நாளையில ஏழு ஏழு ஏழு நிமிஷம் ஒரே ஒரு பத்து தொழுக அஞ்சு நேரம் தொழுக முப்பத்தஞ்சு நிமிஷம் இருபத்தி நாலு அவர்ல முப்பத்தி அஞ்சு நிமிஷம் குடிக்கிறான் தொழுகைக்கு எதிர்பார்க்கிறான் இது ஏழு நிமிஷம் நீயே தியாகம் இல்ல வாழ்க்கையில உன மகன் எப்படி ஏழு வருஷம் ஓதுவான் இது ஒரு காலமும் நடக்காது வாழ்க்கையில நாங்க நன்றி செலுத்தினோ மகனுக்கும் நன்றி உணர்வு வரும் நாங்க தியாகம் செஞ்சோ மகனும் தியாகம் செய்வான் மார்க்கத்துக்காக வேண்டும் நன்றி செலுத்தினத்துக்கு நன்றி செலுத்த அல்ல வறுமையை கொண்டு சோதிக்கப்படுது நாலாவது கண்ணியமிக்கவர்களே வீண் விரயம் செய்ய இஸ்ரா செய்கிறது வாழ்க்கையில் சும்மா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வேங்கிறது மீன் விரயம் என்று சொல்றது கண்ணியமிக்கவர்களே இந்த முஸ்லீம் சமூகத்துல எவ்வளவு மீன் விரயங்கள் ஆரம்பிச்சு கல்யாண ஊட்டல ஈந்து என்னென்ன சாப்பாடு வகைகள் அவ்வளவு செலவு அதிகமானவங்க அதிகமான கொமர கல்யாணம் நடக்குது பயம் கல்யாணம் செய்ய கல்யாணத்துல கைய வச்சா முடிஞ்சு எங்க பயிற்சி நிக்க எங்கேயும் பயிற்சி நிக்கதே அவர் இஸ்லாம் எதை செல்லுதோ அதை செஞ்சிட்டா போதும் கல்யாணம் தேவல்ல நகை கொடுக்கிறது எங்களுக்கு கடனையும் அல்ல ஊடுவாசல் எங்களுக்கு கடனையும் கண்ணியமி கல்லாகவி நல்லே கடமை ஏதோ அதை செஞ்சிட்டோமா கல்யாணத்துல விஸ்ராப் வீக்க கண்ணியமி கல்லாகவி அருமையானவர்களே மையத்தூட்டில் எவ்வளவு கடமை நாலு தான் நீக்குது ஆனா நாற்பது ஐம்பது கடமை செய்யப்படும் தேவையான செய்யுங்க ஒரு வீட்டுல பத்து ரூம் கெட்டுங்க பத்து ரூம்ல ஆள்களீகிறான் இஸ்ரா அந்த பத்து ரூம்ல ஒரு ரூம் பாவிக்க படாட்டியும் அதுக்கு வீண் விரயத்துடைய பாவம் எழுதப்படும் கன்னியணி கலாக இந்த காலத்துல புதிய ஒரு கலாச்சாரம் என்ன தெரியவாண்டா தெரியாவே சும்மா தெரியாவா ஷொப்பிங் எங்க போறோம் இங்க போறோம் என்ன வேங்க பேசுதான் பாக்கணும் ஒரு பிளானிங் இல்ல ஒரு சிட்டம் இல்ல ஒரு காலம் ஒன்று நீச்சு பெரிய பட்டியலொன்னு போட்டாங்க இந்த சாமான எடுப்பாங்க வருவாங்க தேவையில்லாத சாமான இல்ல இந்த காலத்தில் அப்படி இல்லை என்ன வேங்க போறீங்க பார்க்கணும் புட்சிக்கு போறோம் கண்ணுல என்னென்ன படுவதோ இதே எடுப்போம் அதே எடுப்போம் இஸ்ராப் கண்ணிய மிக்கவர் எடுக்கிற சாம்பான் சில பாவிச்சு படுற இல்ல எடுக்கிற சாள் அப்படியே எக்ஸ்பர்ட் ஆகுது இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும் இது பாதிக்கப்படுவதா இல்லையா ஒரு கால மீன்ச்சி மூத்த மனுஷ இருக்கிறாங்க பன்னெண்டு புள்ள பதினஞ்சு ஒரு இஸ்ரா வாழ்க்கையில இல்ல பதினஞ்சு மனுஷன் வாழ்க்கையில கடன் இல்ல ரெண்டு புள்ளைய வளர்த்து கொண்டு படுற பாடு அதீவனுக்கு எடுக்கிற கடன் பதினஞ்சு புள்ளிட செலவு ரெண்டு புள்ளைக்கு ஏன் புள்ள இத கேட்டா அதுவும் வேங்கி புள்ள அதை கேட்டா அதையும் கொடுக்கிறோம் இது இஸ்லாமியங்களுக்கு காட்டி தரல்ல கண்ணியமிக்கவரை பதினஞ்சு வச்சுக்கொண்டு கடனாலியா ஏன் என்றா வாழ்க்கையில தேவையானதை விளங்கினாங்க வாழ்க்கையில வீண் விரை மீக்கல்ல வாழ்க்கையில பறக்க தீ இந்த காலத்துல ஏன் பறக்க நிற்கிறோம் ஏன் வரும் கீழே வாழ்றோம் காரணம் வெளியில தேட வாணம் களிம சென்னும் நீங்களும் தான் காரணம் ஒவ்வொரு வீடுகள்ல நடக்கக்கூடிய செலந்தி வலைகள் ஒட்டரை அடிக்காம வச்சிருப்பாங்களே செலந்தி வலைகள் இது வாழ்க்கையில வறுமையை கொண்டு வரும் நபி சொல்லாஹுடைய அதி அதே போல அல்பவுல ஹமாம் குளிக்கிற இடத்துல சிறுநீர் கழிக்கிறது அப்படியே சிறுநீர் கழிக்கிறாங்க இந்த பாவங்கள் எல்லாம் என்னோட வாழ்க்கையில முசீபத்தை கொடுவாரு அதுக்கடுத்து கடமையான நிலையில புழுங்குறது சாப்பிடுறது வெள்ளைய தின்றான் தீன்றான் இரவுல தான் குளிக்கிறான் நேத்து நைட் குளிப்பு கடமை வாழ்க்கையில முசீபத்தை விளாட்டாள வறுமையக்குரிய அடையாளம் செய்யா நீண்ட நிலைமையில பெண்கள் தளவாடுறது தளவாடுறது போடுறது காலம் எல்லாம் வறுமை வரும் அதை எடுத்து புடைக்கிற வரைக்கும் அதை டிஸ்போஸ் பண்ற வரைக்கும் வறுமைக்கும் வாழ்க்கையில இதெல்லாம் நாங்க பெரிய பெரிய பாவத்தை தேடுறது என்ன காரணம் ஆகும் வறுமை கண்ணூர் ஆயிக்குமோ அவன் இவன்ட பொறாமையா ஈக்குமோ இப்படி பாக்குறேன் ஆனா இவரு பாத்ரூம்ல புளிச்சு கொண்டே ஒன்றுக்கு போறார் இவர்தறு காரணம் அதுதான் இவரு தேடுற அடுத்தவன் அவனா ஈக்குமோ அவன்கொறாமை தான் இந்த உறவினருடைய பொறாமதான் இந்த சொந்தக்கார செஞ்ச வேலை தான் இதெல்லாம் தேடவானம் எங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில பலஹீனங்கள் தினா செய்யறது வறுமைய கொண்டு வரும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால தூங்குறது சுபோ உடனே படுத்துறது அதிகமானவோட தூக்கம் அப்படிதான் நீக்குது சுபோ தொழுது உடனே படுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் செலவு செஞ்சாலும் எந்த மனுஷன் சுபோ உடனே தூங்குறானோ அந்த தங்கத்துல அதனால அது வறுமையை கொண்டு வரும் குடும்ப உறவை துண்டிக்கிறது வறுமையை கொண்டு வரும் அதிகமா மியூசிக் கேட்கிறது அப்ப குறவா கேட்கலும் என்று அர்த்தம் அல்ல மியூசிக் கேட்கிறது வறுமையை கொண்டு வரும் அப்ப மியூசிக் போடுறது இழுத்துக்கொண்டு எல்லாம் இத போல நாற்பது காரணங்களுக்கு மேலால நபிஹோ அலைவசல்ல சொல்லிக்கிறார் இந்த பாவத்துல இந்த விடயங்கள்ல கவனம் செலுத்தினாலே போதும் வறுமையுடைய விஷயத்திலே வெளியே வரையிலும் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோட மவுத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலும் வழங்குவானாக குற்றம் பறைகளை மன்னிப்பாயாக எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி அன்பு தாய் பாவங்களை மன்னிப்பாயாக இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக இல்லல்லா முகமது ரசூல் களிமாவோடு எங்களுடைய ரூகளை கைப்பற்றி for more islamic lectures and useful information visit s